அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவ பெருமானுடைய திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு அமைப்பு திட்டம் வாயிலாக செயல்நலத்தின் கீழ் குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை ஓரளவு ஆராய்ந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் குற்றம் கடிதல் என்றால் தன்னிடம் தோன்றும் குற்றங்களை குறைபாடுகளை அறிந்து அவற்றை அகத்தாய்வு அல்லது தற்சோதனை அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து திருத்திக்கொள்ளுதல் அல்லது நீக்கிக் என்ற பொருளை கொடுக்கக்கூடியது இந்த அதிகாரமானது திருக்குறளில் அறிவுடைமை அதிகாரத்தின் பின்னால் அமைக்கப்பட்டிருக்கிறது அறிவை பெற்ற பயன் பேராசை பெருங்கோபம் பொருட்பற்று மயக்கம் ஆணவம் பொறாமை முதலிய குற்றங்களிலிருந்து விடுபடுவதாகும் அந்த குற்றங்களால் அல்லது குறைபாடுகளால் ஏற்படும் விளைவுகளை திருவள்ளுவர் இவ்வதிகாரத்தில் எடுத்து கூறி அவற்றை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உபதேசிக்கிறார் இந்த அதிகாரத்தின் சாரத்தை இப்பொழுது பார்க்கிறோம் முதல் குரட்பா செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து கர்வமும் கோபமும் கட்டுப்படுத்த இயலாத காமமும் ஆகிய குற்றங்கள் இல்லாத தலைவனுடைய செல்வம் வளரும் தன்மையும் சிறப்பும் உடையதாகும் இரண்டாவது குரட்பா இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு தக்கவர்களுக்கு பொருளை கொடுக்காமல் இருத்தலும் பணிவின்மை தகாத செயல்களை செய்தல் ஆகிய தன்மையும் அளவுக்கு மீறி விட்டுக் கொடுத்தல் அதாவது கண்ணோட்டம் அல்லது தாக்ஷிணம் அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு குற்றங்களாகும் முதல் இரண்டு குரட்பாக்கள் குற்றங்கள் எவை என தெளிவுபடுத்தின மூன்றாவது குரட்பா திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார் பழிக்கு பயப்படுபவர்கள் தன்னிடம் தோன்றினாலும் ஆதனை சிறியதாகக் கருதாமல் பெரியதாகக் கருதி திருத்திக் கொள்வர் நான்காவது குரட்பா குற்றமே காக்க பொருளாக குற்றம் அற்றம் தரு உம் பகை பிறவியின் நோக்கத்தை அழித்து அல்லது அரசனுக்கு முடிவை உண்டு பண்ணும் பகையை தருவது அறுவகை குற்றங்களே ஆகும் மேலே இரண்டு குரட்பாக்களிலே சொல்லப்பட்டது அந்த குற்றங்களை தன்னிடம் தோன்றாதபடி கருத்துடன் கவனித்து தன் மனதை காப்பது அந்த குற்றங்களை நீக்கி மனதை காப்பது தலையாய பண்பாகும் ஐந்தாவது குரட்பா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குற்றம் வருவதற்கு முன்பாகவே அக்குற்றம் வராமல் தன்னை காத்து கொள்ள முயலாத அரசனுடைய அல்லது தலைவனுடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கூட்டம் போல அழிந்துவிடும் ஆறாவது குரட்பா தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு முதலில் தனது குற்றத்தை உணர்ந்து அதனை நன்கு நீக்கிய பிறகு மற்றவர்களுடைய குற்றத்தை காணும் அல்லது திருத்தும் திறமையுடையவனானால் அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு ஏற்படுகின்ற குற்றம் என்ன இருக்கப் போகிறது ஒரு குற்றமும் இருக்காது என்பது கருத்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய நான்கு குரட்பாக்களிலும் குற்றம் கடிதலை பற்றி பொதுவாக கூறப்பட்டது ஏழாவது குரட்பா செயற்பால செய்யாது இவறியான் செல்வம் உர்பாலது அன்றிடும் செல்வத்தால் செய்யண்டியவற்றை செய்யாமல் இருக்கின்ற பொடையவனுடைய செல்வமானது ஒருவருக்கும் பயன்படாமல் வீணாகிவிடும் எட்டாவது குரட்பா பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று பொருளை வழங்க வேண்டிய இடத்தில் வழங்காமல் பற்றுடைய மனம் என்னும் பொருற்றாகிய குற்றம் குற்றத்தன்மைகள் அனைத்திலும் ஒன்றாக வைத்து கருதப்படுவது இல்லை குற்றங்களிலெல்லாம் மேலான குற்றமாக மிக மோசமான குறைபாடாக கருதப்படுவது ஆகும் ஏழு எட்டு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் செல்வத்தால் அறம்பொருள் இன்பங்களை பெருக்காமல் உலோப அதாவது ஆழ்ந்த பொருட்பற்றோடு இருப்பது குற்றம் என்று நன்கு உணர்த்தப்பட்டது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை இது ஒன்பதாவது குரட்பா எப்பொழுதும் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை பற்றி தற்பெருமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் நன்மையை உண்டாக்காத செயல்களை விரும்பாமல் இருக்க வேண்டும் இக்குரட்பா ஆணவத்தை குற்றம் என்று உணர்த்தியிருக்கிறது பத்தாவது குரட்பா காதல காதல் அறியாமை உய்க்கின் ஏதில ஏதிலார் நூல் தான் விரும்பிய பொருட்களையும் விருப்பத்தையும் பகைவர் அறியாமல் அனுபவிக்கும் திறமை உடையவனானால் தன்னை கெடுக்கும் எண்ணம் கொண்ட பகைவருடைய எண்ணமானது சூழ்ச்சி திறனானது கெட்டுவிடும் இந்த அதிகாரத்தின் தொகை குறிப்பு ஒன்று செருக்கும் சினமும் நீக்குக 2. மதமும் கழிப்பும் மருளும் ஒழித்து விடுக 3. தினையளவு குற்றமும் சேராது அகல்க நான்கு குற்றமே கொடிய பகை அதனை முற்றிலும் விடுக ஐந்து வருமுன்னர் காத்து வகையாய் வாழ்க ஆறு தன் குற்றம் நீக்கி தக்கதை ஆக்குக ஏழு செய்ய வேண்டியதை செம்மையாய் செய்க எட்டு பொல்லாத பொருட்பற்றை விடுக ஒன்பது அனைவருக்கும் மனமார்ந்த வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்